ஒன்பது ஒருவர் நிச்சயமாக நான் அமைதியான இதயத்துடன் உங்களிடம் வரவே விரும்புகிறேன் என்று நபி சல்லூ அலிசல்ல அவர்கள் கூறினார்கள் அபுதா நான்கு எட்டு ஆறு பூஜ்ஜியம் திருமினி மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து